வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி செய்தி சேவை டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் பிஎஸ்என்எல் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருட வேலடிட்டி கொண்ட புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது இதன் மூலம் தனியார் நிறுவனங்களைப் போல இன்கமிங் அழைப்புகளை பெற மாதந்தோறும் ரூபாய் முப்பத்தி ரீசார்ஜ் செய்ய வேண்டியதில்லை என பி நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார் சென்னை அருகே பாடியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பனிரண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் திட்டமிட்டபடி நான்காம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வது குறித்து கர்நாடக அரசு மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பத்திப்பாடு தொகுதி தெலுங்கு தேசம் எம்எல்ஏ தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் அதற்கான கடிதத்தை அவர் சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளார் இமயமலை பகுதியில் எட்டு புள்ளி ஐந்து என்ற ரிக்டர் அளவிற்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உடல் கொண்டு செல்ல விரைவில் ட்ரோன் பயன்படுத்தப்படும் என விமான அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் திருப்பதி சேசாச்சலம் மலகில் உள்ள ரங்கம்பேட்டை வனப்பகுதியில் போலீசார் மீது செம்மரக் கடத்தல் கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு செம்மரக் கடத்தல் கும்பலை போலீசார் விரட்டியடித்துள்ளனர் தினமு துணி ஒரு யோசனை பொது அறிவுறு அஞ்சல் தலைவங்கள் நிகழ்ச்சிகளை வருகை அயல் நாட்டு செய்திகள் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜார்ஜ் ஹர்பர்ட் வாக்கர் புஷ் உடல்நல குறைவால் சனிக்கிழமை காலமானார் அவருக்கு அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்தோனேஷியாவில் அண்மையில் விபத்துக்குள்ளான லயன் ஏர் விமானம் கடலில் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பாக விமானிகள் கடைசி நிமிடம் வரை விமானத்தை இறக்க போராடினர் என்று விசாரணையாளர்கள் கூறியுள்ளனா் இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த நூற்று எண்பத்தி ஒன்பது பேரும் இறந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் 3 கப்பல்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை தற்காத்து பேசியுள்ள ரஷ்ய அதிபர் சட்டப்படிதான் ரஷ்ய நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஒரு மாதத்திற்கும் மேலாக குழப்பமான சூழல் நிலவி வந்த இலங்கையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் தரப்புக்கு பிரதமர் பதவியை வழங்க உள்ளதாக அந்நாட்டு அதிபர் சிறிசேனா அறிவித்துள்ளார் கனடாவில் வாக்கிங் சென்ற கர்ப்பிணி பெண்ணையும் அவரது பெண் குழந்தையையும் கரடி கடித்துக் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியா தலைமையிலான படைக்கு வழங்கப்பட்டு வரும் ராணுவ ஆதரவை நிறுத்தக்கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக பெரும்பாலான செனட்டர்கள் வாக்களித்துள்ளது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பின்னடைவை உள்ளது வணிகச் செய்திகள் ஐசிஐசிஐ வங்கி தமிழகத்தில் சில்லறை கடனுதவியை நாற்பது அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது வீட்டு கடன் விவசாய கடன் உட்பட அனைத்து கடனுதவி பிரிவுகளிலும் துரித வளர்ச்சியை எட்ட வங்கி திட்டமிட்டுள்ளது ஜிம் டூ என்ற இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆர்வம் காண்பிக்கின்றனர் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீட்டு உபயோகத்திற்காக பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையுள்ள மானிய சமையல் கேஸ் சிலிண்டர் குறைக்கப்பட்டது கோவை மண்டல தேசிய சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் எஸ் சி எஸ்டி பிரிவை சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் வளர்ச்சி அடையவும் புதிதாக குறுந்தொழில் துவங்க திட்டமிட்டுள்ளவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஊக்குவிப்பு கருத்தரங்கும் கோவையில் நடைபெற்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜி கடந்த ஜூலை செப்டம்பர் காலாண்டில் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் சீனியர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் நட்சத்திர வீராங்கனைகள் மானு பேக்கர் ஹீனா சித்துவின் சவாலை முறியடித்த பதிமூன்று வயது சிறுமி இஷா சிங் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு தலைமை பயிற்சியாளருக்கான விண்ணப்பத்தை தகுதியானவர்கள் விண்ணப்பிக்க சொல்லிக் கேட்டுள்ளது தற்போது பயிற்சியாளராக இருக்கும் ரமேஷ் பவாரின் பதவிக்காலம் நவம்பர் முப்பதோடு முடிவடைந்துள்ளது ஆறு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் இரண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக்கில் தங்க பதக்கத்தை வெல்வதே தனது அடுத்த குறிக்கோள் என்று கூறியுள்ளார் ஆறாவது புரோ கபடி லீக் திருவிழா பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது இதில் டெல்லியில் வெள்ளிக்கிழமை நடந்த தொன்னூறாவது லீக் ஆட்டத்தில் தமிழ் தலைவாச அணி சாம்பியன் பாட்னா வைரசுடன் மோதியது த்ரில்லிங்கான இந்த ஆட்டம் முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் டையல் முடிந்தது திரை செய்திகள் எளிய மனிதர்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் வகையில் சீமத்துறை என்ற படம் தயாராகியிருக்கிறது இ சுஜய் கிருஷ்ணா தயாரித்துள்ள இந்த படத்தில் கீதன் பிரிட்டோ கதாநாயகனாகவும் வர்ஷா கதாநாயகியாகவும் நடித்து வருகின்றன டூ பாயிண்ட் ஓ படத்தை தொடர்ந்து கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்திருக்கும் படம் பேட்ட இப்படத்தின் பாடல்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியாகி உள்ளது சர்க்கார் இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற கல்லூரியிலேயே பேட்டா படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் நடத்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது நடிகரும் நடன இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் கஜா புயலால் வீடு இழந்தவர்களில் ஐம்பது பேருக்கு தனது சொந்த செலவில் வீடு கட்டித்தரப்போவதாக அறிவித்தார் அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணிகளையும்